சரப்பிரமணே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்ம குருவே நமக ஆணை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மளி வேணியன் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி பாத்தி வணங்குவான் வானவரசமான் தொடர்பினால் உலகோர் வழுத்துரும் வன்னி அங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு கொற்றவாளிரையை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நல் திருநலைமாதை வானவர் அதனாம் முத்திராமேசை வல்லலை பணங்கி வாழ்த்திடுவான் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே இப்பியினிடையே எழும் ரசதம் என்றுமாய் இறையி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றியே பிரபத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்சமரமையைத் தோல அருந்ததி நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே திருச்சிற்றம்பலம் நம்ம வேதாந்த சிரவனாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் வேதாந்தத்தினுடைய பாம்ப அதாவது சூத்திர மாதிரி இருக்கிறது நானாஜீவ பாதக்கட்டளை அதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் வேதாந்தத்தில் ஏ வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் தன்னை யார்னு தெரிஞ்சுக்கிறதுக்குத்தையும் வேதாந்தத்தை நம்ம கேட்குறோம் அப்புறம் சிந்திக்கணும் தெளிதல் அடையணும் இதனால் என்ன பிரயோஜனம்னா வாழும்போதும் ஆனந்தமாக இருக்கலாம் ஆத்ம ஞானம் வந்தால் அடுத்து பிரம்மா பிரபா நிலைய மோட்சாத்து அடையலாம் என்பதற்காக நம்ம வேதாந்த சிரவணம் பார்த்துட்டு வர்றோம் சென்ற வகுப்புகளில் நிறைய விரிவை பார்த்துருக்கிறேன் தமிழ் வேதாந்தம் பதினாறு சாஸ்திரங்கள் அதில் நானாஜி பதக்கத்தில் முதல் நூல் இதில் சென்ற வகுப்புகளை சென்ற வகுப்புகளில் பிரம்மத்தை பற்றி பார்த்தோம் பிரம்மத்தில் இருந்து மூன்று மூல பிரகிருத்தின்னு ஒரு சக்தி தோண்டிட்டு அப்படின்னு பார்த்தோம் அதில் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூன்று குணங்கள் இருக்குது அதில் சத்துவகுணத்தில் ஈஸ்வரனுடைய காரண சரீரம் ரஜோகுணத்தில் ஜீவர்களுடைய காரண சரீரம் தமோகுணத்தில் ஆபரண உட்சேபம்னு ரெண்டு சக்திகள் உட்சேக சக்தியிலேருந்து பஞ்சபோதங்கள் தோன்றிற்று சுக்கும பஞ்சபூதங்கள் தோன்றிற்று அதில் சத்துவகுணம் ரஜோ குணத்தில் சுக்கும சரீரம் தோண்டிட்டு அந்த உட்சேபசக்தி நடத்த தமோகுணத்தில் தமசில் தமசை பஞ்சீகரணம் பண்ணி தூள பூதங்கள் தோண்டிட்டு அந்த தூள பூதத்தில் இருந்த தூள சரீரங்கள் தோண்டிட்டு என்றெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த சூக்கும சரீரம் தூளசரீரம் சுக்கும சரீரம் இருபது தத்துவம் தூள சரீரம் ஆறு தத்துவம் சுக்கும சரீரம் என்னவென்று கேட்டால் அந்த கரணம் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து வாய்க்கல்லிருந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஆக இருவது தூளசரீரம் என்னவென்று கேட்டால் சருமம் முதிரம் சனாயு மாமிசம் அத்தி மச்சை தோளு சதை ரத்தம் நரம்பு எலும்பு மூளை ஆகந்து இருபதும் இந்த சூழ சரீரம் ஆறும் சேர்ந்து காரிய சரீரம் என்று சொல்லப்படுகிறது என்பதை சென்ற வகுப்புல நம்ம நம்ம விரிவாக பார்த்தோம் அந்த தூளு சரீரத்துக்குள்ள இந்த சூக்கும சரீர தத்துவம் இருவதும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் ஏன்னு கேட்டால் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அனாத்மா எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்பத்தான் அதை நியதி அலைய முடியும் இது தூல தூள சரீரம் சுக்கும சரீரம் காரண சரீரம் பஞ்சபூதங்கள் இதுகெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இருக்கிறது பிரம்ம ஒன்று உண்மை அதுதான சத்தியம் அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இல்லை ஆத்மாதே நான் தெரிந்து போதும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம் அப்படி அல்ல பொய்பொருளையும் தெரியணும் மீப்பொருளையும் தெரியணும் பொய்ப்பொருளை நீக்கி மீப்பொருள் இடத்துல நம்ம மனதை செலுத்தி பக்குவமாகணும் எங் என்பதற்காக இந்த தத்துவங்களையும் நம்ம பார்த்துட்டு வக்கிறோம் சரி இந்த காரிய சரீரத்தை நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து நூல் என்ன சொல்லுது அவித்தையின் பிரதிநிம்பித்த சிதாபாசம் சாக்கிரத்திலே இருந்த இருபத்தாறு தத்துவங்களுடனே கலந்து நின்றபோது விசுவன் என்று ஏவகாரிக்கு ஜீவன் என்று சொல்லப்படுவன் இந்த அவித்தையில் இருக்க அதில் பிரதிபிம்பித்திருக்கிறது ஜிதாபாசம் அதுக்கு தான் ஜீவன் பேரு ஆத்மா அவித்தை அவித்தை நடுத்து ஆத்மானுடைய பிரதிபிம்பம் இது மூன்றும் சேர்ந்தது ஜீவன் பேரு இந்த ஜீவன் இருக்கிறான் இவன் வந்து சாக்கரத்தில் கலந்து இருக்கும்போது இருபத்தாறு தத்துவத்தோடு கலந்துருக்கான் அரே ஜீவன் சுகுமா இருபது தோளா ஆறு ஆகி இருபத்தாடோட காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனானவன் கலந்து இருக்கும் அந்த ஜீவனுக்கு என்ன பெயர் என்று கேட்டால் விசுவன் என்றும் வியவகாரிக ஜீவன் என்றும் சொல்லப்படுகிறான் இந்த ஜீவனுக்கு விசுவன் என்று வியோகாரிய ஜீவன் என்று பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது சாக்கிரம் அப்படின்னா நினைவு வந்து தெரிஞ்சுக்கணும் சாக்கரம் சொப்பன சுளுத்தின்னு சொல்லுவாங்க நனவு கனவு தூக்கம் இது தமிழில் சாக்கிரம்னா என்னான்னு கேட்டால் விழிப்பு நிலை சொப்பன சுளுத்திகள் இல்லாமல் சகல இந்திரியங்கள்களாலும் புத்தி கர்த்திருத்துவ போக்திருத்துவாதி ஆகாரமாய் வெளிப்பொருள்களின் அணை ஞானத்தோடு விவகரித்ததற்கும் இந்திரிய ஜன்ய ஞானத்திற்கும் ஆதாரமான காலம் ஜீவர்களது சாக்கரவஸ்தை எனப்படும் இது வந்து சாக்கர அவஸ்தையினுடைய அவஸ்தின அர்த்தம் சாக்கர வஸ்தினுடைய காலத்தை பற்றி சாஸ்திரத்தில் இப்படி விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது சாக்கரை வந்து சொப்பனம் கிடையாது தூக்கம் கிடையாது ஆனால் இதில் எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யுது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்து வாய்க்கெல்லாம் வேலை செய்யுது புத்தியும் வேலை செய்யுது புத்தி எப்படி வேலை செய்யுது கர்த்துருத்தும் புக்தோடு வேலை செய்யுது கர்த்தானா நான் தான் செய்கிறேங்கிறவன் கர்த்தம் போக்தானா நான் அனுபவிக்கிறவேன் அப்படிங்கிறது போக்தான் இப்படி வந்து இந்த எல்லா தத்துவமும் இந்த விழிப்பு காலத்தில் வெளிப்பொருளோடு சேர்ந்து விவகாரம் பண்ணுது எல்லாத்தையும் அறியுது அனுபவிக்கிது அதுக்கடுத்து அந்த அனுபவித்ததா அந்த அறிவை கொண்டு நினைத்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒரு காவல் அது ஞானம் அது ஒரு ஞானம் அதாவது செய்கிறது அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது செஞ்சதை அனுபவிச்சதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஞானம்னு ஒன்று இருக்குது அந்த அறிவாகிய வாசனை அதுக்கும் எல்லாம் சேர்ந்தது ஜீவர்களுடைய சாக்கரை அவஸை நம்மளாம் ஸ்ரீவர்களுடைய ஜாக்கிரத்தில் இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு தென் நனவுன்னு பேர் இந்த நனமுல இருக்கும்போது இந்த ஜீவனுக்கு என்ன பேருன்னு கேட்டால் அவனுக்கு விசுவன் என்று வியவகாரிக ஜீவன் பெயர் சொல்லப்பட்டிருக்கு விசுவன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் விசுவம் உலகம்னு அர்த்தம் விசுவனா உலகம் இந்த சாக்கரத்துல இந்த ஜீவன் என்ன பண்ணிக்கின்றான் உலக அபிமானத்தோடு இருப்பதனால அவனுக்கு விசுவன் என்று சொல்லப்படுகிறான் இந்த ஜீவன் வந்து விழிப்பு காலத்தில் சாக்கர வசதியில உலகத்தோடு சேர்ந்து எல்லாம் இருக்கிறது அபிமானம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்னது என்னதுன்னு அபிமானம் வச்சிருக்கிறதுனால அவனுக்கு விசுவன்னு பேர் சரி அப்புறம் இன்னொரு பேர் வியோபகாரிக ஜீவன் ஒரு பேர் இருக்குது வியோபகாரிக ஜீவன் அதாவது சாக்கரத்தில் வியோபகாரிக சத்தையாகிய மனைவி மக்கள் பணம் இவைகளிடத்து விஷய அபிமானமாக இருந்தும் தானம்ியவகாரிய சத்தையாயும் இருந்து கொண்டு பந்த மோட்சங்களை கொடுக்கின்ற லௌகிக வைதிக விவகாரங்களை கர்த்தாவாக இருந்து விவகரிக்கின்றபடியினால் விவகாரிக ஜீவன்னு பேர் ஜீவனுக்கு லட்சம் விவகாரிய ஜீவன்னா என்னன்னு சொல்கிறேன் இந்த விவகாரத்தில் விவகார மன்றம் விழிப்பு காலத்தில் அது எதுக்கு அது வியவகாரிக சத்துன்னு ஒன்று இருக்குது அதாவது மூணு சத்துக்கள் இருக்கு நெனை பிராதிபாசிக சத்து வியாபகாரிக சத்து பரமாத்திக சத்துன்னு மூணு இருக்குது கனவுல காங்கிறது கயிற்று பாம்பாக பார்க்கறது இதுகளெல்லாம் வியப் பிராதிபாசிக சத்துன்னு போயிரு கனவு பொய்யன்னு பார்க்கணும்னா முடிச்சா போதும் கனவு பொய்யன்னு போயிடும் கனவு பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும்னா விழித்தோம்னா கனவு பொய்யாக போகிறோம் இதுக்கு பிராதிபாசிக சத்துன்னு பேர் கனவுல காணப்படக்கூடிய காட்சிகள் அனைத்தும் பிராதிபாசிக சத்து அது பிராதிபாசிகம்னா தோற்றம்னு அர்த்தம் சரி இதுக்கடுத்து இது நம்ம விழிப்பு காலத்தில் காண்றோம் இல்லை எல்லா இந்த உலகம் எல்லாமே இதுக்கு வியாபகாரிக சத்துன்னு பேரு உலகம் பூரா தெரியுதுல மனைவி மக்கள் பொருள் இந்த உலக விவகாரங்கள் இல்லை பஞ்சபூதங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்தும் வியவகாரத்துக்கு இருக்கிறதுனால இதுக்கு வியாபகாரிக சத்துன்னு பேரு இதுக்கடுத்து ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா ஆத்மானு ஒன்று இருக்கு பிரம்மம்னு ஒன்று இருக்கு அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறது அது எப்பொழுதும் இருக்கிறது அதுக்கு பேர் பரமாத்திக சத்துன்னு பேர் இந்த மாதிரி மூன்று சத்துன்னு இருக்கு எல்லா காலத்திலும் இருக்கிறது பிரம்மம் ஆத்மா அதுதான் பரமாத்திக சத்து இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன் இந்த மனைவி மக்கள் பணம் இவைகள் விஷய அபிமானியாக இருந்து கொண்டு தானும் விவகாரிய சத்தாயம் இருந்து கொண்டு பந்த மோட்சங்களை எல்லாம் கொடுக்கின்ற பந்தத்தையும் கொடுக்குது மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய லௌகீக லௌகிகம்னா வந்து நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் வைதிகம்னா பூஜை புனஸ்காரம் வந்திருந்த மன்றமே இந்த மாதிரி வை யாகாதி கர்மங்கள் பண்ணக்கூடிய வைதிய கர்மங்கள் இந்த விவகாரங்களை எல்லாத்தையும் கர்த்தாவாக இருந்து விவகரிக்கின்றபடியினால் நமக்கு வியோவகாரிக ஜீவன் பேர் அதற்கு இந்த ஜீவனுக்கு சாக்கர வசதியில் விசுவன் என்று வியவகாரிக ஜீவன் என்று பெயர் சரி சாக்கர்த்தம் முடிஞ்சு அடுத்து சொப்பனத்திலே தூள சரீரத்தை விட்டு அந்த கரணத்தினுடைய கூடி நின்றபோது தைஜத நன்றும் பிராதிபாசிக ஜீவன் என்றும் சொப்பன கற்பிதன் என்று சொல்லப்படுவன் இந்த ஜீவன் அடுத்த சொப்பனுக்கு வரு சொனத்துக்கு வருகிறான் சொப்பனம்னா கனவுன்னு அடுத்த கனவுல காண்காட்சி எல்லாம் காண்கின்றான் சொப்பனத்துக்கு ஒரு லட்சணன் சொல்றாரு இந்திரிய சம்பந்தம் இல்லாமலும் இந்திரியங்களால் அறியப்பட்ட வெளி பொருள்களின் ஞானம் இல்லாமலும் வாசனை மனது விஷய வடிவங்களை பரிணமித்து நிலையல்லாமல் விபகரிக்கும் காலம் சொப்பன அவஸ்தை எனப்படும் அதாவது சொப்பனத்தில் இந்திரியங்கள்லாம் எதுவும் செயல்படுறது இல்லை ஞானேந்திரியங்கள் கருமேந்திரியங்கள் இதெல்லாம் செயல்படுறது இல்லை அதே மாதிரி இங்கே அறியப்பட்ட இந்த ஞானமும் அங்கே கிடையாது சொப்புனத்தில் இங்கே வரும் விவகாரத்தில் அறியப்பட்ட இந்த ஞானமானது உட்காங்க வர்றதில்லை ஆனால் வாசனை வடிவமாக இருக்கிறது வாசனை வடிவமாக இருந்து மனது விஷய வடிவங்களை பரிணமித்து அதை நல்லா உருவாக்கி நிலையில்லாமல் விவகரிக்கும் காலம் அது நிலையில்லாமல் சொப்பனத்தில் நிலையில்லாமல் விவகாரிக்க விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு சொப்பன அவஸ்தைன்னு பேர் சொப்பனம்னா கலம்பு அவஸ்தின்னு பேர் வந்து வெறும் வாசனை வடிவமாக மனது கொண்டு என்னென்னவோ நான் அதை அதுக்கு வாசனை அதுக்கு சொப்பனம்னு பேர் அது வந்து பிராதிபாசிக சத்துன்னு பேர் சரி அப்போ இந்த பிராதிபாசிக சத்து அந்த சத்து வேற விழிப்புணையில் இருக்கக்கூடிய சத்து வேறு சத்துனால் இருப்புன்னு அர்த்தம் கனவுல இருக்க பொருள் வந்து இந்த இந்திரியத்தினால அருக அனுபவிக்கிறது கிடையாது மா இந்திரியங்களில் அனுபவிச்ச ஞானமும் அங்கே கிடையாது ஆனால் வாசனை வடிவமாக இருந்து மனதிலிருந்து அது தோன்றி அது ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது அதுக்கு தெரியும் பிராதிபாசிய தத்துன்னு பேர் சொப்பன அவஸ்தின்னு பேர் அந்த ஜீவன் வந்து சொப்பன அவஸ்தை இருக்கும்போது அவனுக்கு மூணு பேர் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தைஜதன் பிராதிவாசிக சீவன் சொப்பன கற்பிதன் என்று மூன்று பேர் அந்த ஜீவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜீவனுக்கு சொப்பன அவஸ்தையில் தைஜதன்னா என்னான்னு பார்க்கலாம் வெளிப்பிரகாசம் எதுவும் இல்லாமல் பிரகாசமாய் அந்தக்கரண விருத்தியோடு கூடி தேஜோமயமாய் விளங்குகின்றதனால் தைஜதன் என்று பெயர் அதாவது வெளிப்பிரகாசம் எதுவும் கிடையாது சரியான இருட்டு ரூமுக்குள்ளே ராத்திரி நம்ம லைட்டெல்லாம் அமைத்து படுத்துருக்கிறோம் கண்ணை மூடி தூங்குகிறோம் தூங்கும்போது இடையில கனவு வந்துடுது தூக்கம் வேறு கனவு வேறு அது தெரிஞ்சுக்கிறோம் தூக்கத்தில் காட்சிகள்லாம் வராது ஆனால் கனவுகளை காட்சிகள்லாம் வரும் இதே தூக்கத்துக்கும் கனவுக்கும் உள்ள அந்த கனவு வந்து நல்ல இருட்டுக்குள்ளே படுத்துருக்குற கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்க பிரகாசமாக தெரியுது என்னென்னமோ காட்சிகள் தெரியுது என்னென்னமோ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்சிகள் தோன்றுகிறது இந்த பிரகாசம் எப்படி வந்தது எந்த பிரகாசமும் இல்லாமல் வெளி பிரகாசம் சூரியனோ சந்திரனோ விளக்குகளோ எந்த விதமான வெளிப்பிரகாசம் இல்லாமல் உள்ள பிரகாசமாக நம்ம காட்சி காணுகின்றோம் சுப்பணத்துல அப்படி அது ஆத்மாவனுடைய பிரகாசம் அப்படி அதனால அதுக்கு வந்து தைஜதன்னு பேரு எந்த பிரகாசத்தையும் எடுத்துக்கிறாம தானே பிரகாசமாக இருந்து கொண்டு அந்த ஜீவனானவன் சொப்பனத்தை அறிகின்றான் அதனால அவனுக்கு தைஜதன்னு பேரு அதுக்கடுத்து இன்னொரு பேர் பிராதிபாசிக சீவன் பேரு இந்த சொப்பன வசதியில் பிராதிபாசிக சத்தை ஆகிய விஷய ஆகாரமாய் தோண்டி கெடுகின்றதனால் பிராதிபாசிக சீவன் என்று சொல்லப்படுவன் சொப்பனத்தில் வந்து பிராதிபாசிக சத்தை நம்ம பார்த்தோம் சொப்பனத்தில் வெறும் தோற்றம் அதுக்கு சொப்பனா பிராதிபாசிக சத்துன்னு பேரே அது விஷய ஆகாரம் ஆய் தோன்றி கெடுகின்றதுனால் பிராதிபாசிக சீவன் என்று சொல்லப்படுவன் ஏதோ ஒரு தோற்றம் தோன்றுது அவர் கேட்டு இல்லாமல் அதனால அவனுக்கு வெறும் தோற்றமாக இருக்கிறதுனால அந்த ஜீவனுக்கு பிராதிபாசிக சீவன் பேர் தத்துவ ஞானம் இல்லாமையே பொய்யென்று சொல்லப்படுகிறது இதனால அதனால் அவனுக்கு பிராதிபாசிக சீபன் பேர் தத்துவ ஞானம்லாம் தேவையில்லை கணவ பொய்யுன்னு சொல்லணும்னா வேதாந்தம் படிக்க வேண்டியதில்லை கணவ பொய்யன்னு சொல்கிறதுக்கு வேதாந்த சாஸ்திரம் படிக்க வேண்டியதில்லை விழிப்பு நிலைக்கு வந்துச்சுன்னா கனவு பொய்யாக வைப்புச்சு கயிறு பாம்பாக தெரியுது அந்த பாம்பு இல்லை இது கயிறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம்லாம் படிக்க வேண்டியதில்லை ஆத்ம ஞானம் தேவையில்லை நல்லா முழிச்சு கவனமாக பார்த்தா தெரியும் இது வந்து பாம்பு கிடையாது கயிறு அதனால இதெல்லாம் பிராதிபாசிக சத்து வெறும் பொய் தோற்றம் அப்படி தெரிஞ்சுக்கிறோம் விழிப்புணர்ல இருக்கிறது வியாபாரிய சத்து சொப்பனத்தில் இருக்கிறது பிராதிபாசிக சத்து அப்ப இந்த ஜீவனுக்கு தைரியனு ஒரு பேரு ராபாசிய ஜவன் பேர் சொப்பன கற்பிதன்னு ஒரு பேர் இருக்கு ஜீவனுக்கு அதாவது நித்திராசக்தியினால் தோன்றி சொப்பனத்தை கற்பிக்கின்றதனால் சொப்பன கற்பிதன் எனப்படுவன் நித்திராசக்தியினால தோன்றி நம்ம தூங்கும் போதுதான் கனவு வருது அது ஒரு சக்தி நித்ராசக்தி அது சொப்பனத்தை கற்பிக்கின்றதுனால் சொப்பனை கற்பிதன்னு பேர் சொப்பனத்தில் என்னென்னத்தோ கனவு உலகம்னு சொல்கிறோம்ல கனவு உலகத்தை என்னென்னமோ கற்பனை பண்ணி அங்கே நடந்துக்கிட்டு அதனால அதுக்கு சொப்பனை கற்பிதன்னு பேர் அதாவது சாக்கர அவஸ்தியினாலேயே சொப்பனத்தின் கயிற்று பாம்பு கற்பிதமாக தோன்றுகிறது அதை போல சொப்பனத்தில் கற்பிதமாக தோன்றுகிறது என்று அதனால அதுக்கு சொப்பன கற்பிதம்னு பேர் ஆக இந்த சொப்பன அவஸ்தியில் ஜீவனுக்கு மூன்று பேர் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சாக்கரவஸ்தை சொப்பனவஸ்தை சுழ்த்தி அவஸ்தையில் மூணை பா பார்த்தோம் ரெண்ட பார்த்தோம் அடுத்து சுழ்த்தி அவஸ்தையில் பார்க்குறோம் அதாவது சுளுத்தியிலே காரிய சரீரங்கள் தத்துவங்கள் இருபத்தி ஆறையும் கைவிட்டு காரண சரீரத்தை மாத்திரம் பொருந்தி இருக்கும்போது ராஜ்யர் என்றும் பரமாத்திக ஜீவன் என்றும் சொல்லப்படுவன் சாக்கரன் சொப்பனத்தை பார்த்துட்டோம் அடுத்து சுளுத்தியை பார்க்கணும் சுளுத்தினா தூக்கம்னு அர்த்தம் வெளி உள் உபகாரங்களும் தேக இந்திரிய ஞானங்கள் இல்லாமலும் புத்தி விருத்தியும் அவித்தியில் அடங்கி சுகமும் அஞ்ஞானமும் ஆன அவித்தியா கோஷமுன கேவல அஞ்ஞானத்தின் பரிணாமரூப விருத்தி மாத்திரம் உள்ள காலம் அதாவது தூக்க காலமாகும் அதாவது வெளி உபகாரம் உள் உபகாரம் எதுவும் கிடையாது சாக்கிரத்தில் வெளி உபகாரம் இருக்குது சொப்பனத்தில் உள் உபகாரம் இருக்குது இந்த ரெண்டு விவகாரம்லாம் இல்லை எங்கள் தூக்கத்தில் தேக இந்திரிய ஞானங்கள்லாம் அங்கே இல்லை புத்தியும் இல்லை புத்தி போய் அவித்தியில் ஒடுங்கிருச்சு அவித்தின்னா அஞ்ஞானத்தில் ஒடுங்கிருச்சு அஞ்ஞானம் எங்கே ஒடுங்கிருச்சுன்னு கேட்டால் அஞ்ஞானம் வந்து ஆத் அஞ்ஞானம்னால நான் ஜீவனாலும் ஒன்று தான் அந்த ஜீவனானவன் ஆத்மாவில் போய் ஒடுங்கிறான் ஆத்மாவில் ஒடுங்கினதுனால அங்கே சுகத்தை அனுபவிக்கிறேன் ஒன்று அறியாமைங்கிற அந்த நிலையை உணர்கின்றான் அதை தென்னு சொல்கிற கேவல அஞ்ஞானத்தின் பரிணாமரூப விருத்தி மாத்திரம் உள்ள காலம் அதைதான் காலம் அதாவது ஒருத்தர் நல்லா தூங்குகிறேன் முழிச்ச பிறகு நான் சொல்கிறேன் இன்னைக்கித்தான் நான் நல்லா தூங்கினேன் ஒன்றும் அறியாமல் சுகமாக தூங்கினேன்னு சொல்கிறேன் தூக்கத்தில் அந்த கரணம் கிடையாது இந்திரியங்கள் கிடையாது ஆனால் முழிச்ச பிறகு சொல்கிறேன் ஒன்றும் அறியாமல் சுகமாய் தூங்கினேன் அப்போ அந்த அறியாமையையும் சொல்லக்கூடிய அறியாமத்தன்றிந்தவன் ஒருத்தன் அவர்கள் அப்ப ஆக ஒருத்தஞஞானத்தையும் ஆனந்தத்தையும் அறிகின்றான் அதனால அவனுக்கு பிராக்கியன்னு பேரு அந்த ஜீவனுக்கு பிராக்யன் பேரு அப்போ இந்த பிராக்யன்னா என்னான்னு கேட்டால் மன இந்திரியங்கள் இல்லாமல் சுளுத்தியில் ஆனந்தத்தையும் அறியாமையே அறிகின்றதுனால் பிராக்யன் அதான் நன்றாய் அறிபவன் என்று சொல்லப்படுகிறான் பிராக்யன்னா நன்றாய் அறிபவன் அர்த்தம் மனசு கிடையாது இந்திரியங்கள் கிடையாது தூக்கத்துல ஆனந்தத்தையும் அறியாமையே அறிகின்றான் அதனால அவனுக்கு பிராக்யன்னு பேரு அதுக்கடுத்தது பரமாத்திக ஜீவன் ஒண்ணு இருக்கு அவனுக்கு பேர் என்ன அந்த ஜீவனுக்கு சுலுத்தியில பரமாத்திக ஜீவன் பேரு அவித்தையில உபாதியுடன் கூ உபாதியுடன் யதார்த்த வடிவமாக இருத்தலாலே பரமாத்திக ஜீவன் எனப்படுவன் அதாவது அவித்தியாகிய உபாதியுடன் யதார்த்த வடிவமாக இருத்தலினால் பரமாத்திக ஜீவன் பேர் எங்கள் தூக்கத்தில் அந்த ஜீவனுக்கு பரமாத்திக ஜீவன் பேர் இப்போ நல்லா உச்சாரணை பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து மனது தூக்கத்தில் மனது புத்தியில் ஒடுங்குது புத்தி ஜீவன்லேயும் ஒடுங்குது ஜீவன் ஆத்மாவின் இடத்துல ஒடுங்குது ஆத்மாவின் இடத்துல ஒடுங்கினதுனாலதே அந்த ஆனந்தத்தை அந்த ஜீவன் அறிகிறான் தினந்தோற இந்த ஜீவன் ஆத்மானிடத்தில் போய் விழிக்கும் போது வெளியே வருகிறது விழிப்பு காலத்தில் வெளியே வருகிறது அதனால தான் சுகமாக இருக்கிறது தூக்கு சுகமாக இருக்கிறதுனால தூக்கத்துக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லாமே போட்டிருக்கிறோம் ஏசி போடுறோம் தலாண்டி பெட்டு கொசுவலை இதுகள்லாம் எதுக்கு போடுறோம் அந்த தூக்கத்தில் இருக்க ஆனந்தம் வந்து இதாக இருப்பா குறப்பற்றக்கூடாது எந்திரிட்டோம்னா போச்சு அந்த ஆனந்தம் போயிடும் இதுலேருந்து என்ன தெரியுது தூக்கத்தில் ஆனந்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் நம்மளுடைய ஆனந்தம் ஆத்மானுடைய ஆனந்தம் அதே சத்துவசித்த ஆனந்தம்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த ஆனந்தமே தன்னுடைய ஆனந்தம் இந்த தூக்கத்தில் அறியாமையுடன் கூடியிருக்கிறது நம்ம அதை அறிகிறோம் ஆனால் ஞானம் வந்தால் அந்த அறியாமை போகிறோம் ஆனந்தத்தை மட்டும் தன்னுடைய உணர்வோடு ஆத்ம உணர்வோடு இருக்கிறதுக்கு ஆத்மானந்தம்னு பேர் அதனால் பின்னால் ஒரு சில இடத்துக்களை நம்ம விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஜீவர்களுக்கு மூன்று அவஸ்திகள் மூன்று பெயர்கள் சாக்கரவஸ்தையில் அவனுக்கு விசுவன் வியோவகாரிக ஜீவன் பேர் சுப்பன அவஸ்தையில் அவனுக்கு தைஜதன் பிராதிபாசிக ஜீவன் சுப்பன கற்பிதன்னு மூணு பேர் தூக்கத்தில் வந்து அவனுக்கு பிராக்கியன் என்ற பரமாத்திக பேர் யாருக்கு ஜீவனுக்கு ஜீவனுக்கு மூன்று அவஸ்தைகள் மூன்று காலத்தில் அவனுக்கு பெயர்கள் இதுகளெலாம் நம்ம விரிவாக பார்த்துட்டோம் ஜீவர்களாகிய நமக்கு பார்த்துட்டோம் இதுக்கடுத்து அந்த ஆத்மாவுக்கு நான்கு இருக்குங்கிறார் அதாவது அந்த பிரம்மமானது சாக்கிர அவஸ்தையில் அவனுக்கு ஜீவாத்மா வென்றும் சொப்பனத்தில் அந்தராத்மாவென்றும் சுளுத்தியில் பரமாத்மா என்றும் அவஸ்தாத்திர சாட்சியாக இருக்கும்போது ஞான ஆத்மாவென்றும் கூடஸ்தன் என்றும் சொல்லப்படுவன் யாருக்கு இந்த ஆத்மாவுக்கு இந்த இந்த பிரம்மத்துக்கு பிரம்மம்னாலும் ஆத்மானாலும் ஒன்று அதாவது பிரம்ம சைத்தன்யம் சாக்கரத்துக்கு சாட்சியாக இருக்கும்போது அவளுக்கு ஜீவாத்மான்னு செய்க்கரத்துக்கு அதாவது ஜீவாத்மான்ங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற இரும்பில் கலந்து வியாபித்துள்ள அக்னி இரும்பினது வடிவமாகிய அகலம் நீளம் கணம் இவைகளை அடித்தல் உறுக்குதலால் அக்னி வேறுபாடுகளை விளக்குவித்து கொண்டு தான் அந்த விவகா விகாரத்தை அடையாமல் இருப்பது போல சாக்கிரத்தை கலந்து வியாபித்திருக்கின்ற பிரம்மமும் விசுவனாகிய ஜீவன் விஷயபோகங்களை அனுபவிப்பதையும் அவ்வ அனுபவ காரியமாகிய சுகதுக்கங்களால் அடையும் விகாரங்களையும் சாக்சி அறிந்து கொண்டு தான் ஒரு விகாரத்தையும் பொருந்தாமல் எப்போதும் நாசமில்லாத ஜீத பொருளாய் இருத்தலால் ஜீவாத்மா எனப்படுவன் ஜீவாத்மானு சொல்கிறேன் இந்த பிரம்ம சைத்தன்யம் சாக்கிரபஸ்தியில் இருக்கும்போது அவனுக்கு ஜீவாத்மானு பேர் அதாவது ஒரு உலோக உலோக இரும்பு இருக்குது அதில் அக்னியில் சுட வச்சுருக்கும் நல்ல அக்னியில் அக்னி சூடேஜி நல்லா சோப்பாக இருக்குது அந்த இரும்பு அந்த இரும்பு அடிக்கிறோம் நிமுக்கிறோம் பதம் வைக்கிறோம் என்னென்னமோ செய்கிறோம் அவ்வளோவோ பண்ணினாலும் அந்த இரும்புதான் மாறுதல் அடையுமே தவிர அந்த அக்னி வந்து மாறுதல் அடையிற மாதிரி தெரியுமே அக்னி அக்னியாகத்தே இருக்கும் அந்த சிவப்பு அந்த உஷ்ணத்தன்மை அதில் அது அப்படியே தான் அது வந்து விகாரம் அடையாது நெருப்பு விருதாக விகாரம் அடையாது இரும்புதையும் விகாரமடையும் வேறுபாடு அடையும் விகாரம்னா வேறுபாடுன்னு அர்த்தம் ஆனால் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அக்னி விகாரம் அடையாது அதே போல் அந்த இந்த பிரம்மம் இருக்கே அந்த பிரம்மமானது இந்த நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவாகிய பிரம்மமானது விவகாரிய நிலையில் அவனுக்கு ஜீவன் வியாபகாரிய விசுவன்னு சொல்லப்பட்டிருக்கு அதையும் அந்த அந்த ஆத்மா அறியுது விஷய போகங்களையும் அனுபவிக்கிறதையும் அது அறியுது அந்த அனுபவ காரியமாகிய சுகுதொக்கங்களாக அடையும் உகாரங்களையும் எல்லாத்தையும் அது அறியுது இது ஆத்மா அந்த விசுவனுடைய நிலையையும் அறியுது அது வந்து விஷயபோகங்களாக அனுபவத்தையும் அறிகிறது அது சுகதுக்கங்களை அடையக்கூடிய வேறுபாடுகளையும் அறிகிறது ஆனால் அறிந்து கொண்டு சாட்சி மாத்திரமாக இருக்குது தான் எந்த விகாரமும் அடையலை அக்னியை போல எந்த விகாரமும் அடையாமல் இருக்கிறது அதனால் அதுக்கு ஜீவித பொருளாகவும் இருக்கிறது எப்பொழுதும் ஜீவித்து கொண்டு இருக்கிறது அதனால் அதுக்கு ஜீவாத்மானு பேர் அதுக்கு ஜவாத்மான பிரமத்துக்கு சாக்கர அவஸ்தில் ஜீவாத்மான்னு பேர் அதே பிரம சொப்பன அவஸ்தையில் சாட்சியாக இருக்கும்போது அந்த ஆத்மான்னு பேர் அந்தர் ஆத்மான்னா என்னான்னு பார்க்கலாம் அந்தரம் என்பது தனிமை கமல உலகம் அதாவது தாமரை இலை தண்ணி சேம்பு பத்திர உதவும் அதாவது சேம்பு என்னும் செடியில் இலையில் உள்ள தண்ணீர் அதாவது தாமிர தண்ணி செம்பு சேம்புங்கிற செடியில் இலையில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அந்த இலகில இருந்தாலும் அதில் இலையில் ஒட்டாமல் தனியாக இருக்கிறதைப் பிரம்ம சைத்தன்யமும் சொப்பன அவஸ்தையை சேர்ந்திருந்தும் அது சம்பந்தம் இல்லாமல் தைகதனாகிய சீவன் சாக்கரவாசனையினு உதயமாகின்ற போகங்களை மனம் எனும் கரணத்தால் கருவியால் அனுபவிப்பதையும் அந்த அனுபவ காரிய சுகுதுக்கங்களால் அடையும் விகாரங்களையும் சாட்சி மாத்திரமாய் அறிந்து கொண்டு இருத்தலால் அந்தராத்மா எனப்படுவான் அதாவது தாமரையில் தண்ணி இருந்தாலும் தாமரை இலையில் ஒட்டுறதில்லை செம்பு இலையில் தண்ணி இருந்தாலும் தண்ணி இலையில் செம்பு தண்ணி ஓட்டுறதில்லை அதே போல் இந்த இந்த பிரம்மமானது சொப்பனத்தில் அந்த சா ஜீவன் சாக்கரவசையிலேருந்து அனுபவிச்சது சொப்பனத்தில் போய் அந்த வடிவமாக இருந்து அதை அனுபவிக்கிறான் அப்படி அனுபவிக்கும்போது அந்த அனுபவத்தையும் அந்த அனுபவ காரியமாகிய சுகதுக்கங்களால் அடையும் விகாரங்களையும் சாட்சி மாத்திரமாக அறிந்து கொண்டு இருத்தலினால் அந்த ஆத்மா எனப்படுவன் அதாவது கனவுல வந்து ஒருத்தர் வெரைட்டி வெரைட்டி அடிக்கையான் பயந்து ஓய்வு ஒளி இது வந்து துக்கம் புளி வரட்டுது பாம்பு வரட்டுது இதெல்லாம் துக்கம் அப்புறம் நல்லா போக போக்கி தான் அன்னைக்கு நல்ல ஸ்வீட் சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் நல்லா நல்லா போகத்துக்கு நல்லா இருக்குது போகம் சாப்பிட்றோம் நல்லா கோயில் போய் நல்லா சாமியை கும்பிட்ற திருப்தியாக இருக்குது நமக்கு வேணுங்கிறத சாப்பிட்றோம் வேண்கிறத கேட்குறோம் இதுகள்லாம் சொப்புனத்தில் அறியிடும் அந்த அரியலையும் அதில் இருக்கக்கூடிய சுகத்துக்கத்தையும் சாட்சி மாத்திரமாக அறிந்து கொண்டு இருக்கிறதுனால் அவனுக்கு அந்த ஆத்மான்னு பேர் யாருக்கு இந்த பிரம்மத்துக்கு அப்போ இது ரெண்டையும் பார்த்தோம் சாக்கர வசதி சுப்பன வசதி அடுத்து அடுத்த வகுப்பில் நம்ம சுலுத்தியும் இதையும் பார்க்கலாம் அடியேனையால் அருள்மேனி சாற்றி படிமீது வந்த பரணே கொடிய நீண்டாதி மீப்பளவில் இங்க நே வீடெளித்த கண்ணா கடை போக கார் தந்தையாயும் சார்கதியாவானும் அந்த மிளா இன்ப நமக்கீவானும் எந்த நுயர் ராணாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்